நாற்றை நேர்களுக்கு வணக்கம் தினமர துளிக்காக உங்க அன்பு அலமேலு சிலருக்கு கன்னத்தோட ரெண்டு பக்கமும் மங்கு கருப்பா இருக்கும் சில எளிய முறைகளை பார்க்கலாமா நம்ம சமையலுக்கு பயன்படுத்த பட்டை இருக்கலாம் அதை எடுத்து பவுடர் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பவால் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மங்கு மேல பூசி ஒரு அஞ்சு நிமிஷம் உற வச்சிட்டு உடனே அதை கிளீன் பண்ணிடணும் இதை தொடர்ந்து வாரத்துல மூணு நாளைக்கு செஞ்சு வந்தா போறோம் மங்கு வெகு விரைவில் வரைஞ்சிரும் அப்படி இல்லைன்னா வெங்காயத்தை சாராக்கி வடிகட்டி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அது கூட எலுமிச்சம் சாரு ஒரு ஸ்பூன் அலோவீரா ஜெல் ஒரு ஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மங்கு மேல பூசி வச்சு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் இதையும் வாரம் மூணு நாள் செஞ்சு வந்தாலும் போதும் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சிட்டு வரலாம் இதை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு மங்கு வெகு விரைவில் வரைஞ்சிடும் இதுவும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு நினைச்சீங்கன்னா நம்ம வாழைப்பயம் சாப்பிட்டுட்டு தோல் தூக்கி போடுறோம் இல்லையா அந்த தோல் தூக்கி போடாம அந்த தோல் குள்ள வெள்ளையா ஒரு பகுதி இருக்கு அதை வந்து மங்கு மேல படுற மாதிரி வச்சு கட்டி நைட் தூங்கும் ரெகுலரா இதை பண்ணிக்கிட்டு வந்தாலும் மங்கு வெகு விரைவில் வரைஞ்சிடும் என்னென்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது வந்து மங்கு உங்களுக்கு இருந்தா நீங்களும் பயன்படுத்தி பாருங்க உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த டிப்ஸ் சொல்லி பயன்படுத்தி பாக்க சொல்லுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களை மீண்டும் சந்திப்போம்